ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் நம்முடைய தர்மங்களை ஒவ்வொன்றையும் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் நிறைய கேள்விகளுக்கு பதில்களாக நம்முடைய தர்மங்களை பார்க்க போகிறோம் நிறைய பேர்கள் தங்களுக்கு தர்மசாஸ்திர விஷயங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு நம்முடைய தர்மங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நல்ல முறையில் இந்த அளவுக்கு தெரிஞ்சுண்டு மேலும் நல்ல முறையில் இந்த தர்மங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேள்விகளாக கேட்கறதை பார்க்குற பொழுது மகாபிரிவாக ரொம்ப சந்தோஷப்படுவா ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்படுவாள் இந்த அளவுக்கு தர்மங்களை நம் சமூகத்தார்கள் தெரிஞ்சுக்கிறாளேன்னு சந்தோஷப்படுவா குருவுனுடைய சந்தோஷம் ஆசீர்வாதம்தான் நமக்கு தேவை மேலும் நம்முடைய தர்மசாஸ்திரமே சொல்கிற பொழுது நாபிருஷ்ட கஷ்டசித் ப்ரூயாது கேட்காமல் தர்மங்களையோ தர்மசாஸ்திரத்தையோ சொல்லாதேன்னு எச்சரிச்சிருக்கா அதற்கு தகுந்தாற்போல் அனைவரும் கேள்விகளை கேள்விகளாக கேட்டது நாம் இன்னும் தர்மசாஸ்திரங்களையும் தர்மங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதில் முதல் ஒரு சந்தேகம் கேள்வி என்னென்னா ஸ்ராத்தம் முதலிய ஹோமங்களில் நாம் உபயோகப்படுத்துறதுக்குன்னு புரச நாம் வச்சுக்கிறோம் இந்த புற செயலையை வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த புற செயலை எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கிறது இல்லை சில இடத்துல சில இடங்கள்லே தான் கிடைக்கிறது புற செயலையை வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன அது கிடைக்கல அப்படின்னா வேறு எதை வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நம்முடைய தர்மசாஸ்திரப்படி நம்முடைய ரிஷிகள் எப்படி சொல்கிறா வேதம் நமக்கு எப்படி காண்பிச்சிருக்குங்கிறத பார்க்க போகிறோம் நாம் எந்த ஒரு தேவதைகளை உத்தேசிச்சோ பித்தர்களை உத்தேசிச்சோ செய்யக்கூடிய ஹோமத்தில் என்ன விதமான பாத்திரங்களை நாம் உபயோகிக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிற அதில் ஹோமம் பண்ணுறதுக்கு கையில் நாம் கரண்டி ரெண்டு விதமாக இருக்கும் பெரிய கரண்டியாக ஒன்றும் சின்னதாக ஸ்பூன் அளவில் ஒன்று அதற்கு சுருக் ஸ்ருவம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பெயர் சுருக் அப்படின்னா பெரிய அளவில் உள்ள கரண்டி சுருவம் அப்படின்னா சின்ன அளவில் உள்ள ஸ்பூன் இவைகளை மரங்கள் மரத்தில் செய்துதான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் இது அனைத்து சூத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும் ஆபஸ்தம்பர் சொன்னதுனால அவருக்கு மாத்திரம்னு நினைக்கப்படாது அனைத்து சூத்திரக்காரர்களும் அனைவரும் இப்படி தான் உபயோகிக்கணும் அப்படின்னு ரிஷிகள் காண்பிக்கிறார் அதில் ஆபஸ்தம்பருங்கிற மகரிஷி சொல்கிற பொழுது காதிரசுருவஹா பர்ணமயி ஜுகூ ஆஸ்வத்யு பபிருது வைகங்கதீ அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் அதாவது சின்ன அளவில் வச்சுக்கக்கூடிய ஸ்பூனுக்கு சுவம்னு பெயர் அது கருங்காலி அப்படிங்கிற மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும் கருங்காலிக்கு சம்ஸ்கிருதத்தில் காதிரஹா அப்படின்னு பேர் பெரிய அளவில் உள்ள கரண்டி புரசுங்கிற மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும் அதற்கு தான் சம்ஸ்கிருதத்தில் பர்ணமயி பர்ணம் அப்படின்னு பேர் பாலாசம் அல்லது பர்ணம் அப்படின்னா புரசு மரத்துக்கு பெயர் அந்த புரச மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும் பெரிய அளவில் வச்சுருக்கக்கூடியதான கரண்டி நாம் சிரத்தத்தில் பெரியது பெரியதாக ஒரு இலை சின்னதாக ஒரு இலைன்னு ரெண்டு விதமாக வச்சுட்டுருப்போம் அந்த சின்ன அளவில் உள்ள இலைக்கு சுருபம்னு பெயர் அதுதான் கருங்காலியில் செய்யப்பட்ட ஸ்பூனாக இருக்கணும் பெரிய இலையாக வச்சுருக்கிறதுக்கு ஜுஹூஹுனு பேர் அல்லது சுருக்குன்னு பேர் அது புரசுங்கிற மரத்தில் செய்யப்பட்டதாக இருக்கணும் கருங்காலியோ புரசோ கிடைக்கல அப்படின்னா ஏதேஷாம் தேஷாம்பா விரக்ஷானாம் ஏக்கச சுருஜ்கார ஏத் அப்படின்னு ஆபஸ்தம்பார் சொல்கிற கருங்காலி புரசு கிடைக்கலைன்னா அரசில் வச்சுக்கலாம் அல்லது வைகங்கத்தின்னு ஒரு மரம் அதில் செய்யப்பட்டதாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மரங்கள்ல செய்யப்பட்டதாக தான் இருக்கணும் பாக்கி வேம்போ அல்லது மாமரமோ அல்லது இப்போது ரோஸ்வுட்டு தேக்கு இப்படியெல்லாம் வருது அவைகளெல்லாம் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது அந்த அளவு அது எப்படி இருக்கணும்னா பாகுமாத்ரஹா அரத்னி மாத்ரியோவா அக்ரா அக்ரஸ்தத்தோபிலாஹம்சமுக்கியகா பாகுமாத்ரியகா நம்முடைய கையில் ஒரு முழத்துக்குள்ள அளவாக இருக்கணும் அல்லது இன்னும் கொஞ்சம் நீளமாக வச்சுக்கலாம் நுனி நன்றாக தெரிஞ்சதாக இருக்கணும் நல்ல ஆழமாக இருக்கணும் நாம் எந்த ஒரு வஸ்துவ அதில் வச்சு ஹோமம் பண்ணினாலும் கீழே சிந்தாத அளவில் அது குழி இருக்கணும் ஹம்ச முக்கியா ஹம்சம்னு ஒரு பக்ஷி அந்த பக்ஷியினுடைய முகம் மாதிரி அடியில் வேலைப்பாடு செய்திருக்கணும் அப்படி உள்ள பாத்திரத்தை தான் ஹோமத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேதம் இதற்கு ஒரு சின்ன சரித்திரம் மூலமாக இதற்கு காரணங்கள் சொல்கிறது இப்போ இது மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட கரண்டியோ ஸ்பூனோ நமக்கு கிடைக்கலை அப்படின்னா அதற்குத்தான் வேதமே சொல்கிறது மத்தியமேன பர்ணேன ஜுகோதி சுர்கேஷா அப்படின்னு வேதம் காட்டுறது இந்த மரங்கள்லாம் கிடைக்கலைன்னா புரசுங்கிற மரத்தினுடைய நடு இலையை வச்சுக்கோ அப்படின்னு வேதம் சொல்கிறது மூணு இலை இருக்கும் புறசமரத்தில் ஒவ்வொரு இதழிலேயும் பார்த்தால் மூன்று மூன்று இலை இருக்கும் அதில் நடுப்புற உள்ள இலையை வச்சுக்கணும் ரேகைகள் நேராக ஓடிருக்கும் அந்த இலையில் அந்த நடுவில் உள்ள இலையை வச்சுக்கணும் சுருக்கேஷா அதுதான் சுருக்கு சமான வஸ்து அப்படின்னு வேதம் சொல்கிறது ஆகையினாலே தான் இந்த மரத்தில் செய்யப்பட்ட சுர்க்கோ சுருவமோ நமக்கு கிடைக்கலைன்னா பொரச இலைய வச்சுக்கணும் வேறு பாக்கி எந்த இலையும் நாம் ஹோமத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடாது வேதம் சொன்னது ரெண்டு தான் இன்னும் அந்தந்த மரத்தில் செய்யப்பட்ட அந்த பெரிய கரண்டி சின்ன ஸ்பூன் அதை வச்சுக்கணும் அது கிடைக்கல அது நம்மளிடத்துல இல்லை அப்படின்னா புரச இலையை வச்சுக்கணும் நடுவில் உள்ள இலையை ஹோமத்திற்கு உபயோகப்படுத்தணும் என்ன வேதம் நமக்கு காண்பிக்கிறது ரிஷிகள் சொல்கிறேன் இது இல்லாமல் இதுவும் கிடைக்கலை அப்படின்னு சொல்லப்படாது இதையாவது நாம் சிரமப்பட்டு தேடி சேகரிச்சு வச்சுக்கணும் இது இல்லைங்கிறதுனால எந்த இலை கிடைக்கிறதோ அந்த இலையை வச்சுட்டு ஹோமம் பண்ணுறதுன்னு செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு காண்பிச்சுருக்கா இதற்கு காரணம் வேதம் நமக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி கதையின் மூலமாக சொல்றது அதை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்